ஓம் பிரபாரிஜாத்தய தோற்றவேத்தைக்காணையே ஜானமுதிராயிருஷ்ணா கீதாஹே நம சமோதமஸ்தோச்சம் கஷாத்திரார்ஜவமே ஜானம் விஜானமாஸ்தியம் ப்ரஹ கர்மஸ்வாவஜம் இந்த ஸ்லோகம் பிராமணமிருக்கு இயல்பாக இருக்க வேண்டிய செயல்களை சொல்லுகிறது பிரம்மகர்ம சுவபாவஜம் பிராமணனுக்கு பரம்பர பரம்பரையாக பெரியோர்களிடம் இருந்து இது இயல்பாகவே வருகின்றன என்று பொருள் பிரம்மகர்ம ஸ்வபாவஜம்னா பிராமணனுக்கு பரம்பர பரம்பரையாக அவன் வாழ்கிற சூழ்நிலை அவர்கள் படிக்கின்ற படிப்பு எண்ணங்கள் செயல்கள் இதனால் அவனுக்கு அது இயல்பாகவே வருகின்றன அவர்களெல்லாம் அங்கங்க குழுக்களாக இருந்து வாழ்வார்கள் சமூகத்துக்கு நன்மை செய்வதுதான் இதனுடைய நோக்கமே தவிர சமூகத்துல உயர்வு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்குறதோ சமூகத்துல தவறான எண்ணங்களை பரப்புறதோ இதெல்லாம் கிடையாது சமூகத்தினுடைய நன்மையே தான் இதனுடைய நோக்கம் இது தவறாக புரிந்து கொண்டிருக்கிறதுனால இன்றைக்கு நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டு விட்டன சாதாரணமா பிராமணனுக்கு இயல்பா இருக்க வேண்டியது என்னன்னா படிக்கிறது பாடம் சொல்றது வேதங்களை ஓதுறது வேதத்தை சொல்லி கொடுக்கறது வேள்விகள் செய்ய செய்துக்கிறது பிறருக்கு வேள்விகள்ற்கு உதவி புரிவது அப்புறம் பிறருக்கு பொருளை வழங்குறது பொருளை ஏற்றுக்கொள்றது ஆக இதுக்கு பேர் அரு தொழிலோர் என்று திருவள்ளுவரும் சொல்றார் அதாவது ஓதுதல் ஓதுவித்தல் வேட்டல் வேட்டுவித்தல் வழங்குதல் பெறுதல் தானம் பிரதிகிரகம் என்று சமஸ்கிருதத்தில் சொல்லுவோம் ஆக அத்தியனம் அத்தியாபனம் எஜனம் யாஜனம் தானம் பிரதிகிரகம் இது சமஸ்கிருத பாஷையில சொன்னேன் ஆனா இங்க பகவான் அப்படி சொல்லல இங்க கொஞ்சம் வித்தியாசமா சொல்ற ஷமஹா ஷமஹான் தமா புலநடக்கமும் எண்ணங்கள்ல கட்டுப்பாடும் இருக்கணும் தரமான ஆரோக்கியமான சமூகத்துக்கு நன்மை பயக்க கூடிய வலிமையான உயர்ந்த மேலான எண்ணங்கள் தான் மனசுல இருக்கணும் அந்தனுக்கு எப்பவுமே அது மாத்திரமில்லை அவனுக்கு புலனடக்கமும் மிக முக்கியம் புல இன்பங்களை அதிகமா அனுபவிக்கிறதுக்கு அவனுக்கு சாஸ்திரங்கள் உரிமை கொடுக்கப்படல பிராமணசத்து தேகோயம் ந உபோகாய கல்பத்தே இக கிளேஷாய மகத்தே பிரேத்திய அனந்த சுகாயச்சு சாஸ்திரம் சொல்கிறது பிராமணனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதாவது இந்த பிராமண சரீரத்துக்குள்ள இருக்கிற உயிருக்கு ஜீவனுக்கு இந்த மனித உடம்புதான் அவனுக்கும் இருக்கு ஆனா அந்த பழக்க வழக்கங்களை வச்சுத்தான் அவனை வந்து பிராமணன் பார்ப்பனன் அந்தணன் அப்படிங்கிற சொற்களால குறிப்பிடுறோம் ஆகவே அவனுடைய உடம்பு எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னா புல இன்பங்களை தூய்ப்பதற்காக அவனுக்கு உடம்பு கொடுக்கப்படலையாம் மனித உடம்பு எதுக்காக இங்க நல்லா வருத்தப்பட்டு சமூகத்துக்கு அதிருஷ்ட சக்திகளை வாரி வாரி கொடுக்கணும் நல்ல கருத்துக்களை எல்லாம் சமூகத்துக்கு வழங்கி சமூகத்தினுடைய நன்மை அமைதியையே அவன் பிரார்த்தனை பண்ணி வாழணும் அது மாத்திரம்ல அப்படி வாழ்ந்தானே ஆனால் இந்த உடலை விட்ட பிறகு அவனுக்கு மிகுந்த இன்பம் கிடைக்கும் சொல்லுகிறது இந்த ஸ்லோகம் பிராமணஸ்து தேகோயம் ந உபோகாய கல்பத்தே இக கிளேஷாய மகத்தே பிரேத்தாடு புலநடக்கம் அப்புறம் தபா நிறைய விரதங்கள் அவனுக்கு வகுக்கப்பட்டிருக்கிறது அதாவது உணவு கட்டுப்பாடு அனசனம் தபா காயக்ளேஷா தபா சொல்லுவோம் ஆஹ் தவம் செய்யறது தவம் உணவுல கட்டுப்பாடு பேச்சில கட்டுப்பாடு எல்லாம் அப்படின்னா எப்பவும் தூய்மையா இருக்கணும் ஒரு நாளைக்கு குறைஞ்சது மூணு தரம் நீராடுறது எல்லாம் எளிமையா இருக்கணும் கந்தையானாலும் கசக்கி கட்டுங்கிற மாதிரி எளிமையாகவும் இருக்கணும் தூய்மையாகவும் இருக்கணும் தி ரொம்ப பொறுமை வேணும் சமூகத்துல பலவிதமான இதெல்லாம் இருக்கும் எல்லாவற்றிலும் பொறுமை வேணும் ஏன்னா பொறுமைன்னா முக்கியமா இங்க குளிர் வெப்பம் மற்றவருடைய பேச்சு பேச்சு இதெல்லாம் பொறுத்துக்கிறது இன்பத் துன்பங்கள் இவைகளெல்லாம் பொறுத்து கொள்றது ஆர்ஜவம் நேர்மையா இருக்கணும் அதாவது எண்ணங்களும் சொற்களும் செயல்களும் அலைன்மெண்ட்னு சொல்றோமே அந்த மாதிரி ஒரே நேர்கோட்டில் இருக்கணும் அடுத்தது ஞானம் ஞானம்னா சாஸ்திரத்துக்கிட்டிருந்தும் குரு கிட்ட இருந்தும் ஆத்மா முதலான சொற்களுடைய பொருளை சரியா புரிஞ்சுக்கிறது விஜானம் அப்படினு சொன்னா அத நன்றாக ஆழமான மனசுல பதிய வைக்கிறது ஆஸ்திக்யம் சொன்னா சாஸ்திரத்துல பரிபூர்ண ஸ்ரத்த அதாவது சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது பெரியவர்கள் சொல்றதெல்லாம் பொய் கிடையாது அது நமக்கும் சமூகத்துக்கும் பெரிய நன்மையை செய்யக்கூடியதுங்கிற ஆழ்ந்த ஒரு எண்ணம் ஏன்னா இது லேசில் வராதுல சொல்லி இருக்கிறது எல்லாம் கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத விஷயங்கள் ஆனா தனி மனிதனுக்கும் சமூகத்துக்கும் நன்மை செய்யக்கூடியவைகள் ஆகவே ஆஸ்திக்கியம் அப்படின்னு சொன்னா பொதுவா நம்பிக்கைன்னு அர்த்தம் ஆனா சாஸ்திரத்தை பரிபூர்ணமா பிரமாணமா அறிவை கருவியாக ஏற்றுக்கொண்டு அதன்படி எண்ணங்களையும் சொற்களையும் செயல்களையும் அமைத்துக் கொள்வது அதுக்கு பேரு தான் ஆஸ்திக்யம்னு பேர் இதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படை ஆகா ஆஸ்திக்யம் இருந்தா தான் இத்தனையும் கடைபிடிக்க முடியும் ஆக எண்ணத்துல கட்டுப்பாடு புலநடக்கம் தவம் சௌச்சம் பொறுமை நேர்மை ஞானம் விஜயானம் ஆஸ்திக்யம் சொல்ல போனா இது அத்தனை ஏற்கனவே நம்ம பார்த்தாச்சு நாலாவது அத்தியாயத்தில இருந்தே இந்த கருத்து ஆஸ்திக்யம் தான் ஸ்ரத்தாங்கிற பேர்ல சொல்லப்பட்டது பல இடங்கள்ல ஷமஹா தமஹா பார்த்திருக்கோம் தப பத்தி பதினேழாவது அத்தியாயத்துல ஆறு வகையா சொன்னார் பகவான் சௌச்சமும் தூய்மையை பற்றியும் நிறைய படிச்சிருக்கோம் பொறுமையை பற்றி பல இடங்கள்ல இரண்டாவது அத்தியாயத்திலிருந்தே தொடங்கப்பட்டது ஆர்ஜவம் இதெல்லாம் பதிமூணாவது அத்தியாயத்துல பார்த்திருக்கோம் ஞானம் விஜயானம் ஏழாவது அத்தியாயத்திலே பார்த்திருக்கோம் ஆனா எல்லாவற்றையும் சுருக்கி சொல்லுகிறார் பகவான் இங்க பொதுவாகவே அது எல்லாருக்கும் இந்த குணங்கள் இருக்கலாம் ஆனா பிராமணனுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டும் என்பதை இங்க பிராமண தர்மமாக இங்க சொல்லி இருக்கிறார் ஆஹா அவர்கள் ஓதுதல் ஓதுவித்தல்ங்கிற பொதுவா சொல்றத மனுஸ்மிருதியில சொல்லி இருக்கிறதுக்கு பதிலா இதை சொல்லியிருக்காரு அதையும் இதையும் சேர்த்துக்கணும் அது இதெல்லாம் அடங்கித்தான் இருக்கு ஒன்றுக்குள்ள ஒன்று அடங்கி இருக்கிறது ஆகவே இதுவே இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் சமோதமஸ்தபம்ஜவமே விஜானமாஸ்திக்யம் பிரம்மகர்மஸ்வபாவஜம்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 ஒன்று ஒன்று இரண்டு இரண்டு என்ற எண்ணிற்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும் ஹரிவோம்